أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما أنتم حريص عليكم بالمؤمنين نرؤو سروراً وقال الله عز وجل ايضا محمد ورسول الله والذين ما هم اشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانه سيما هم في وجوههم من أثر السجود وقال الله أزوجل أيلا ومن يتع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين அலிம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்லாஹு தபாரக் வத்தாலாவின் திருநாமத்தினால் ஆர்வம் செய்கிறேன் சலாத்தும் சலாமும் சாந்தி நபி சலல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் கிளைஞர்கள் தோழர்கள் துயர்ந்தவர்கள் மீதும் இறுதி நாள் வரை உண்டாவதாக மதிப்புக்குரிய தலைவர் அவர்களே அல்லாஹுவின் நன்பு நல்லடியார்களே அன்பு முஸ்லிம் பெருமக்களே ஆங்காங்கே ஒதுக்கு புறமாக மறைவிடங்களில் மறைந்து ஒழுக்கத்தோடு இருந்து நல்லவற்றை கேட்டுக் என் தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என் இளைய காணிக்கையாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வர காத்து என்று சொல்லி ஆரம்பிக்கிறேன் அருமையான சகோதரிகளே தாய்மார்களே ஒருவரை ஒரு வீட்டிலே பெண்களுக்கு உபதேசம் புரிய வேண்டும் என்று ஒருவர் அழைத்து சென்றார் நான் நினைச்ச ஜமாத்தில் உள்ள மாதிரி லேடிஸ் புரோகிராம கொண்டு போய் போனால் அங்கு ஒரு பங்கன் பாத்திமா நாயகி மீதி தலை பாத்தியா ஓதுகிறார்கள் அந்த வீட்டுக்காரர் நல்ல மனுஷன் இப்படி கூடுற நேரத்திலையாவது இவர்களுக்கு நல்ல கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குமேன்னு நம்மளை அழைச்சிட்டு போனாங்க தலையெல்லாம் போட்டிருந்துச்சு ஆனா அப்பிங் வழியான பொண்டுகள் போறாங்க ஆனா தலைப்பாத்தியா வீட்டுக்கு வந்த மாதிரி இல்ல எல்லாம் ஜூல இருந்து கிளப்பி கொண்டாட மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரிதான் வந்துச்சு பாவம் அந்த ஊட்டுக்காரர் பார்த்தால் அவங்களுக்கெல்லாம் ஒன்னும் சொல்ல முடியாது இப்படி கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்குமே அவங்களோட ஓதல் எல்லாம் முடிஞ்ச போறோம் அதுல நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு பெட்டனா செல்லுங்கன்னு சொன்னார் நாங்களும் அல்லாவுடைய கிருஃபைனால் சொன்னோம் அல்லாவுடைய அருளால் ஒரு மாற்றம் நாங்கள் பார்த்தோம் நிகழ்ச்சி முடிந்ததன் பின்பு பெண்கள் புறப்பட்டு சென்றார்கள் சில பெண்கள் செல்ஃப் டிரைவ் அவங்களே காரை ஓட்டியும் அந்த மாப்பிள்ளைய ஊட்டில் வச்சுட்டு ஆனாலும் செல்லு திரும்பி போற போதி எல்லா பெண்களும் முக்காட்டுடன் போறதை பார்த்து நான் பார்த்தேன் எனக்கு இந்த ஒரு நன்மையே போதும் என்று சொல்லி பிறகு அந்த வீட்டுடையவர் தங்களுடைய டிரைவருடன் என்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டு வர சொன்னார் எங்கள் ஆட்கள் ஒரு பலகலி கல்யாண ஓட்டுக்கு அய்ந்தாலும் அன்சாய் நீங்க தான் வரணும் மாப்பிள்ளையோட போறது எங்களோட உம்மாவோட ஹாஜத்தும் அப்படிதான் மாப்பாடை ஹாஜத்தும் அப்படிதான் அப்பாடை ஹாஜ் எல்லாம் அல்ல அல்ல ஹாஜர் பாப்ப மௌத்தா போல்லிட்டே போனாரு எப்ப இருந்தாலும் நீ மாப்பிளையா போறாண்டை ஞாஸ் மாவுலையே கிட்ட வச்சேதான் போகணும்னு சொல்லி நாங்களும் பைத்தியகாரம் மாறி சரி சந்தோஷப்படுறானு வரக்கத்துக்கு போவோம் தொடங்கினு சொல்லி இவன் கார்ல போயி மேமம் வாசல்ல இறங்கின பொறம் நாய்க்கு கூட கணக்கு இருக்கிறான்ல திரும்பி போறதுக்கு நம்ம ஆட்டா தேடுறோம் ஆட்டா நானே என் நப்சி எனக்கு சொல்லிச்சு என் நப்சி சொல்லிது உனக்கு தேவதானம் அப்படிதான் கவனிக்கலாம் உளமாக்கல் இப்ப சமுதாயத்தில் அப்படிதான் தேவைக்கு மட்டும் ஆழ்சா எனவே திரும்பி வர்ற நேரம் டிரைவரோட போய் இறங்கிக்கிறீங்க என்றார் அது நன்மை தான் நான் இப்படி வந்தேன் வர்ற நேரம் அவர் முஸ்லீம் அல்லாத ஒரு டிரைவர் சொன்னார் மாத்தியா கியப்பு தேசனாவும் ஆகுணைட்டியா தேவால் கியூவி மனுஷ அவசிய தேவல் கியூவி அப்படி தேச கிரணவா நமுத் மேவகை விஸ்தரவ கியான் நக சொல்றார் அவர் திருப்பி கேட்கிறான் ஓகல்ல ஆகமே அத்தியத்தை ஆகம் போத்த கீண கொட்ட சிந்து கீண வகே கியண்ண அனுமத்த தியனவாதன்னு கேட்டார் குரான் உலக பாட்டு படிச்ச மாறி எழுமா கேட்டார் மவுன அப்படிதானே ஓதுறா தலபாஜி அப்படிதானே ஓதுறாருவோ அதே அவங்க நினைக்கிறாங்க இது குருவான் அப்படி ஓதுறாங்க ஒருத்தன் ஓதுனா அல்லாஹூ அல்லா ஊளி கூட தலத்திரியம் பிடிச்சவனே குணாண்டா என்னப்பா குணாண்டா என்ன கஞ்சை ஒன்ன மாதிரி கஞ்சனா இல்ல ஒலில்லு வாத்தி வல்லர் ஒலில்லா ஹதாயின் அல்லாவுடைய கதானா வானம் பூதியில நிறைந்திருக்கிறது அவ்வளவு சிறந்த ஒரு நாயனை படைத்தவனை நீ மெட்டுக்கு குணா குணாங்கிறீ என்னன்னா மெட்டு அர்த்தம் தெரியார் அல்லாஹ காலை குணாண்ட படைச்சவன் அல்லாஹூ ராஜு குணா அவன்கான எங்களுக்கு ரித்துக்கு தாரவன் அல்லாஹும் ராஜ குணா அவன் தான் ரித்துக்கு தாரவன் இவர் சென்னதை வள்ளோரும் அல்லாதான் ராஜ் அவனானங்களை படைச்சதை ஓவி முடிஞ்சவனோ பார்த்தார் முப்பது ரூபாய் எல்லாம் பத்து பேருக்கு பத்து பேருக்கு கூட்டுக்கார கூட இங்க மூணு மாவதுக்கு முப்பது ரூபாய் நாங்க எங்க அவர் சொல்றார் சரியப்பா அல்லாதானப்பா ரிசிக்கு தர்றீ அதெல்லாம் இங்கே பத்தி எங்க வர வானம் சல்லி வைங்க நூறு ரூபா மேல வைங்க அவர் பார்த்தாரப்பா இவ்வளவு நேரம் குணா குணா போட்டது என்னைய திங்கியதான் போல தெரியுது சரி ஆளுக்கு நூறுமே நீ பத்து பேருக்கு வச்சா சரி எவ்வளவு ஆச்சு முன்னூறு ரூபா ஆச்சு அதுல இன்னொரு விஷயமும் சரிதான் நம்ம ஆளுங்க பண்றது ஏன்னா இந்த மாதிரி சாப்பாடு போடுறதுக்கு சாப்பாட்டுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் போகுது அங்க வீட்டுக்கு பல்ப் டெக்கரேஷனுக்கு மூவாயிரம் ரூபா கொடுத்துருக்கிறான் வர்றவங்க எல்லாம் போட்டோ பிடிக்க வீடியோ பண்ண வீடியோ எல்லாம் பண்றான் காலில் பிள்ளைங்க எல்லா வீடியோக்கையும் மதிப்பில்லாம் போயிட்டு கல்யாணம் கத்தனா காணில் பேர்றது எல்லா வீடியோ எல்லாம் வீடியோ என்ன பாயிரம் நன்மருக்கு ஏதாவது ஒரு புரோசன் எல்லாம் பண்றான் ஆக மொத்தம் இவனுடைய அந்த மௌலு ஊட்டுல பிள்ளைக்கு பேர் வைக்கிற ஊட்டுல இந்த அவ்வளவு விஷயத்தையும் செலவாக்கி எவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் செலவாகும் அப்ப அந்த சபையிடையே மெயின் அக்டர்ஸ் மாட ஓதுறவங்க தானே என் சந்தோஷம் ஒரு ஐநூறு ஐநூறு கொடுத்தா நீப்பது ரூபாய் கொடுக்கிறீங்க எச்சு தனமா சாப்பாட்டு கொடுத்திருக்கிறான் பல்ப் கொடுத்திருக்கிறான் கேமரா காரர் கொடுத்திருக்கிறா நீ பண்ற அநியாயத்தாலதான் இப்படி ஒரு குட்டம் குணா குணா போட தெரியுது அதனாலே ஜனங்கள் நினைக்கிறாங்க இது குருவானதான் நாங்க அப்படி ஓது நான் போறதுக்கு முந்தி தலைப்பாத்தி நடந்திருக்கு அங்க ஹிந்தி நட்ல பெண்கள் ஓதிருக்கிறார்கள் இந்திமற்ற ஓதினிக்கிறார்கள் அப்ப இவரை கேட்டாரு உங்க மார்க்கத்துல குருவான்னு பாடல் மாதிரி ஓதலாமா அப்ப நான் விளக்கம் சொன்னேன் இது குருவான் இல்லப்பா இது பிடித்தான் விஷயம் இவளுங்களுடைய வேலை பிடிச்சா இது மார்க்கத்தில் சொல்லப்பட்டது அல்ல இது இப்படி ஓதனத்தினால நம்ம தப்பா புரிஞ்சுக்கிற கூடாது அப்படின்றதெல்லாம் விளக்க சொன்ன எல்லாம் சொன்னேன் பெண்கள் எப்படி நடக்கணும் பெண்கள் எப்படி ஒழுக்கத்தோடு இருக்கணும் எல்லாம் சொன்ன அவன் எடுத்தோன்னே சொன்னான் அப்பே பனி கீழா தீனவா ஓய்வகே தேவன் ஏகனா ஓல்லாகி குருவான் போத்தே கொச்சர கீழ தீர கீழம் அவன் கல்பனா கேருவான் நான் கேட்டன் ஓயிலாகி பனி ஏகான கீழ தீன் முகதர் அவர் இப்ப எனக்கு ஒரு கீத வாதித்த दर्शन माला गंद विलेपन दारण डठाना वेरमणि पिका पद सिया नच गी वादि विशु कर्शन माला गंद वेपन दारण डा वेरमणि पिका पद सिया अर्थ सद अगर कानून குரலுக்கு நஷ்டமாக செயல்படும் ஒரு கூட்டமாக இருந்தாலும் அங்கே சில பிரின்சிப்பல் முறைகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் குணம் கூறும் குரானில் எவ்வளவு சொல்லப்பட்டிருக்கிறது நீ குரான பண்ணாதனால தானே அவன் பண சொல்லி நமக்கு சொல்லி தர வர்றான் என்ன சொன்னார்கள் நச்ச கீத வாதித்து என்று கெட்ட மோசமான பாடல்களும் மியூசிக்கும் இருபதாம் நூற்றாண்டின் நாகரீக நவமங்கைகளான தாய்மார்களை நீங்கள் பாலூட்டவில்லை அக்குழந்தையை நெஞ்சோடு அணைக்கவில்லை பிறந்தொன்னே பிள்ளைக்கு இதை கொடுத்ததால் புள்ளையை கத்துவது மாடு போல வேண்டி புள்ளையை அணைப்பது ஆயா ஆயா ஆயா பேபி அந்த அண்ணன் மக்களுக்கு அந்த ஆயா பேபியை தீர்கொண்டு அவசாரே சங்கசாரே என்ன முன்னால் பேபியிட கையில் புள்ள வளருதி பேபியிட உடல் இயக்கியது மாட்டிட பால் பேபி பெருசாவில் ஓட்டு வந்தால் எப்படியும் அதுக்குப் பேபி அடிச்சது தூள் என் மா இப்ப தூள் அடிச்சது எனவே தாய் குழந்தையை அன்போடு அமைக்க வேண்டும் அக்குழந்தை மடிவியில் வைத்து இறை வசனங்கள் ஓத வேண்டும் வரலாறுகளில் பார்க்கிறோம் நட்புள்ள பெண்களின் வரலாறுகளில் குழந்தைக்கு பாலூட்டுவதற்காக ஒழு செய்வார்களாம் பால் கொடுக்கிறதுக்கு ஒழு செய்வார்களாம் தங்களின் மார்பகங்களை கழுவி விடுவார்களாம் குழந்தைக்கு பாலூட்டுவதற்காக இரண்டு ரக்காத்து தொழு யா ல்லாம் என் இரக்கத்தை குழந்தைக்கு வாழாக ஊட்டப்போகிறேன் அந்த குழந்தையின் உள்ளத்திலே தாயுணர்வை ஏற்படுத்துவாயாக உன் பயத்தை ஏற்படுத்துவாயாக தாய் தந்தைகளை மதித்து நடக்கும் குழந்தையால் ஆக்குவாயாக என்று பால் கொடுத்தார்கள் அந்த தாய்மார்களின் மடியிலே வளர்ந்து பெரியவர்கள் ஆனவர்கள் தான் இப்ப எங்கள் தெய்ய உம்மம்மா மாறும் பாப்பம்மா மாறும் சில நேரத்தில் கண்டோடு சேர்ந்த பண்டியோடு சேர்ந்த கண்டும் பீட்டிங்கும் பாரு அது மாதிரி நடக்குது அந்த மாதிரி பக்குவத்தோட உள்ள உம்மம்மாவையும் இந்த காலத்து கொமரி இப்படி இங்க முந்தி அவ வழிக்கு எடுத்துடுற உம்மம் இங்க வாங்கலாம் இதை பாருங்களேன் உமா படத்தை இதை பாருங்களேன் இந்த துண்ண மட்டும் பாருங்க மம்மா நீங்க இதை உங்களுக்கு தேவையான துண்டுமம்மா ஓ கபூர்ல கேட்பாங்க முன்கிறேன் அப்ப அந்த டைம் தேவையான துண்டுமம்மா இனி உம்மம்மா அண்ணா எழம்பி இவோடு ஏலா ஏழாண்டு சென்றாலும் குழம்பிக் கொண்டே இப்பாண்டு செல்லி அண்ணா உம்மம் கொண்டாந்து உட்கார வச்சாச்சு பொனப்பட்டி முன்னுகு உம்மம்மா புனப்பட்டி முன்னுகு ஊடு ஜகரத்த மல்சால எனவே பண்டைய தாய்வார்கள் பண்புடன் குழந்தைக்கு பாலூட்டினார்கள் நட்பண்புள்ள பிரச்சனைகள் உருவானார்கள் இப்ப அந்த பண்பு இல்லை அதனால பிள்ளைகள் தந்த தன்மையும் நாங்க பார்க்கிறோம் எத்தனையோட இஸ்லாமான புள்ளையன்விங் பூல் ஸ்விமிங் பூல் வந்து இன்னும் சலத்தில் இந்த மிஸ் ஸ்ரீலங்கா வந்தியாள் மிஸ் ஸ்ரீலங்கா அறை குறை உடையுடன் பல ஆறு முன்னாடி ஹோட்டோ பிடித்து அவர்களுக்கு கலதாரி மெலடியில் பங்கஷன் வேறி இவர்களை பார்த்து ரசிப்பதற்கு வெக்கமில்லாத பேரன்ஸ் பெற்றோர்கள் வேறு உலகத்துக்கே சாபம் வந்திருக்கிறது என்றால் இந்த பட்டினி வந்திருக்கிறது என்றால் இவ்வளவு கால இல்லாத இந்த மாதிரி முசீமத் வந்திருக்கிறது என்றால் நம்முடைய செயல் கட்டளை உலகால் நான் கடலிலோ கரையிலோ குழப்பம் வருவதாக இருந்தால் அல்லா சொல்லுகிறான் அது நீங்களோட தேடிக் கொண்டது நீங்களோலே தேடிக் கொண்டது உங்களோட செயலால் ஏற்பட்ட விளைவு என்று அல்லா சொல்லுகிறான் எனவே நம் குழந்தைகளை நற்குணமுள்ள குழந்தைகளாக ஆக்குவதில் தாயின் கையில் இருக்கிறது தாயின் மடி குழந்தையுடைய முதலாவது பாடசாலை என்பார்கள் முதலாவது மதரசா அந்த மதரசாவில் தாய் கொடுக்கும் அந்த உணவு பாலிருக்கிறதை அது வெறுமனே ரிஜிக்கு மாத்திரம் அல்ல ஆரம்ப ஞானத்துக்குரிய உணவும் அதுதான் ரசூல்ல்லாவுடைய காலத்தில் அரபநாட்டு பழக்கம் குழந்தைகள் பிறந்துவிட்டால் செவிழி தாய்களுக்கு கொடுத்து பால் கொடுக்க வைப்பார்கள் வசதி வந்து பிள்ளைகள் எடுத்துக்கொண்டு போயிட்டு பால் கொடுப்பார் இந்த காலத்தில் இருந்தால் அரபு நாட்டில் உள்ளவங்கள பிள்ளைகள் எங்களோட ஹவுஸ்மேட் உள்ள மடியில வளருட பிள்ளைகள் தோட்டத்தில் பேரையிலையும் போக்குவரலையும் வளரும் அங்க இங்கெல்லாம் அந்த புள்ள உண்மை இல்லையா இல்ல உமா பாரா இல்ல என்ன செய்றாங்க இல்ல அரபிட புள்ளே வளர்க்கிறார்கள் அப்ப இவங்களா புள்ள சும்மா வளருமா அருமையான நண்பர்களே எவ்வளவு மோசமான ஒரு சமுதாயம் மக்களை பற்றி குடும்பத்தை பற்றி அந்த குழந்தைகளின் அதபு ஒழுக்கம் கல்வி வளர்ச்சி பற்றி யாருக்குமே சிந்தனை இல்லை யாருக்கும் சிந்தனை இல்லை காலத்தில் குழந்தைகளை பெறுவதற்காக பட்டணத்துக்கு வருவார்கள் வசதி படைத்த குழந்தைகளை பெற்று செல்வார்கள் அப்பதான் விஷயம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பதற்கு நபிகர்களையும் சுதந்தாவளி செல்பர்களையும் அப்படி ஒரு பொதுவான சந்தையில் வைக்கப்பட்டிருந்தது உலகத்துக்கு வழிகாட்டியவர்கள் இன்று உலகமே புகழக்கூடியவர்கள் பிறந்த போதில் பிறந்த போதில் பால் கொடுப்பதற்கும் ஆள் இல்லாமல் பொது தரையிலே வைக்கப்பட்டிருந்தார்கள் அக்குழந்தை வருங்காலத்தில் சமுதாயத்திலே இவ்வளவு பெரிய புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று அந்த மண்ணிற்கு தெரியும் ஆனால் அங்கே இருந்த கண்களுக்கு அது தெரியவில்லை வந்தவங்க எல்லாம் பார்த்தாங்க பெரிய பெரிய பாட்டியோட பிள்ளையில மற்றவிடத்தில் போய்த்தாங்க இப்ப நீங்கதான் பெரிய பெரிய வசதி தாழிச்சவர்கள் சென்றால் அவனுக்கு உதவி செய்ய தாருமீக்கார் என்னவா ஆச்சாரி சப்போர்ட்னு கொடுத்தா என்ன செய்ய தரும் நாளை எங்களுக்கு சப்போர்ட்டு தருவாரே அப்படி அதுல மீதான புள்ளமௌத்தரா இனி புள்ள மவுத்தா அதில பேட்டி கையாடிச்சா எங்களுக்கு என்ன பழைய தரவு நாட்டாடி அவரு அவருக்கு நீ அவங்க அவங்க தெரிஞ்சு கொள்ளணும் முந்தி அவங்க தெரிஞ்சு கொள்ளணும் அவ சுல்தானாஜார் அவண்ட பல பல நாங்க போய் இந்த மையத்தூர்ல சும்மா நின்றாலும் போதுமே ஓய் சும்மா நின்றாலும் போதுமே அன்னைக்கு ஒரு கணக்கோடு தருவானே வணக்கம் வசதி படைத்தவர்கள் வீட்டிலே மௌலு தண்டான் அதே பைத்தி அதே பைத்தி முடுக்கு தெரியும் ஆதர நானில் நம்பே முக்தாரும் ரொம்ப போராணி லபா லபா என்ன என்ன என்னவா நாங்க போடலையே அவங்கள வீட்டுல மட்டுமா போடணும் ஆபத்தோடு போகணுமே சட்டினருக்கு போகணுமே அப்போ ஆஜாடு ஹவுட்ல ஆஜா இருந்தா அவளுக்கு சந்தோஷம் அவங்க பொன்றவர்களுக்கு சந்தோஷம் அவங்களும் சொன்னாங்க நல்லா நீட்டியை ஓத செல்லி அடி அப்பா பணம் வந்தால் உலகத்தில் எவ்வளவு மதிப்பு பார்த்தீங்க பணம் வந்தால் எவ்வளவு சில பணக்காரனுங்க சமுதாயத்தின் மறு வளர்ச்சிக்காக சில பிச்சை காசுகளை கொடுத்துவிட்டு அவரை உடனும் சொல்லித்திரிகிறார்கள் நாங்க கையடிக்காட்டி இந்த மதராத்தா முடிஞ்சு நாங்க கையடிக்காட்டி இந்த பள்ளிக்கட்டி முடிஞ்சு நாங்க இவனுக்கு ஹெல்ப் பண்ணாட்டி இவன் குமரம் கொடுத்து முடிஞ்சு பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் என்று சொன்னது சரி இந்த முகம் அதை அல்லாவுடைய தூதரை தூக்கி செல்வதற்கு அங்கு யாரும் இருக்கவில்லை எல்லாரும் பணம் படைத்தவர்களின் குழந்தைகளுக்கு வைத்தார்கள் அந்த கூட்டத்திலே வந்தவர்கள்தான் ஹலி மற்றும் சாதியாரதியல்லாகும் அண்ணாவர்கள் ஹலீமாரதியல்லாகும் அண்ணாவர்கள் கூட்டத்தோடு தங்களின் கணவனின் துணையோடு வந்தார்கள் தாமதமாக வந்தார்கள் அதற்கு ஒரு காரணம் அவர்களுடைய ஒட்டகை பெண் ஒட்டகை வயது தளர்ந்ததே உடலிலே வெலையிலமானது பாடும் சுரக்காதது அது தள்ளாடி தல்லாடி வந்ததனால் பிந்திவிட்டார்கள் இவங்க மக்காவுக்குள்ள என்றாவத்தோன வந்தவனோள் பணக்காரன் பிள்ளை எடுத்துக்கொண்டு போறார்கள் எல்லாரும் சிரிச்சார்கள் ஹலிமானாகி பார்த்து இருவரும் சிந்தித்தார்கள் என்ன செய்வது கணவன் சொன்னார் வந்த மட்டுக்கும் வெறுங்கையோட போகக்கூடாது வந்த மட்டுக்கும் வெறும் கையோட போகக்கூடாது ஏன் எங்கள் ஆட்கள் கதை சொல்லியே பழவிட்டார்களே சும்மா விட மாட்டான் ஒருத்தன் ஒரு ஆள் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு எல்லாம் ரெடியாகினார் எல்லாம் சரி பயணம் சொல்லியாச்சு சலாமும் கொடுத்தாச்சு வீட்டுல விருந்தும் போட்டாச்சு கடைசி நேரத்தில் செலிட்டானுள் உங்களோட டிக்கெட்ல ஒரு அப்செட் ஒன்றையும் உங்களும் போகவேலாது பயணமும் சொல்லி சாப்பாடும் கொடுத்து குரூப் போட்டவும் எடுத்து யார் எல்லாத்தையும் வச்சு அச்சிக்க போறது இப்ப என்ன பண்றது அவர் சொன்னார் தன்னுடைய நண்பனிடத்தில் நான் இப்படியே போறேன் பெய்து துபாயில் சரி பொம்பேல சரி நான் ஒன் மந்த் நசீபில்ல அடுத்த பயணத்துக்கு சார் நசீபாக்கணும் என்றால் நான் திரும்பி வந்தால் எங்களை தெருவுளோ உள்ளோன்னு எரிச்சோட மாட்டார் அப்படித்தான் பலவிக்கணும் நாங்கள் ஒரு மனிதனை மானத்தை பறக்க விடுவதிலே நமக்கு என்ன இன்பம் ரசூர் சலுந்தா வலைசல் அவர்கள் சொன்னார்கள் பெரும் வட்டியுடைய பாவம் நியாயமின்றி உன் சகோதரின் மானத்தை பறிப்பதற்கு நீ வாய்த்தப்பதாகும் இன்னும் சொன்ன யார் உலகத்தில் தன் சகோதர முஸ்லிம் ஒருவரின் குறையை மானத்தை மறைப்பானோ அல்ல நாளை மதுமையில் கோடி மக்கள் இருக்கும்போதே அந்த மனுஷரிலே அவருடைய பாவத்தை அல்லா மறைப்பானோ என்றார்கள் எவ்வளவு அழகான குடம் யார் சொல்லி தந்த குடம் எவ்வளவு அழகான குடம் அப்ப அவன் பார்க்கிறான் நாங்க இப்படியே போறதுக்கும்பாக எங்கேயாலும் போய் ஒரு மாசத்துக்கு தான் அலிமா நாய் சொன்னாங்கோ வந்ததுக்கு வெறும் கையோட போனா அங்க கதை செல்வானோம் சரி இந்த புள்ளையை சரி எடுத்துட்டு போல புள்ளு தான் அனால புள்ளுதான் இதுக்கு என்ன காலத்துக்கு ஆண் இல்லை தான் வெறும் கையோட போவானோ அந்த அழகிய ஆண் மகனை அன்பு குழந்தை மகமதை சல்லாஹு அலிஸ்வலம் அவர்களை அனைத்து தூக்கிலாளிகள் அறிவாளாய் குழந்தையுடன் ஒட்டகையின் மீதி ஏறி அமர்ந்தார்கள் என்ன புதுமை என்ன ஆச்சரியம் தளர்ந்திருந்த ஒட்டகை உஷாருடன் எழுந்து நின்றது அது மாத்திரமல்ல சுருங்கி போயிருந்த அதன் பால்மடியும் களம் உள்ளதாக பால் சுரக்கக்கூடியதாக மாறியது மாற்றமல்லாமல் வேகமாக கிளம்ப ஆரம்பித்தது உன்னுக்கு வந்து பிள்ளையில எடுத்துக்கொண்டு போனாங்களே ஒட்டாரத்தில் அதையும் மீட் பண்ணி உருகும் வைத்துருச்சு அது மட்டுமல்ல ஹலிவான் ஆயுகத்திலே ரசூல்ல்லா பால் குடிக்க விடப்பட்டார்கள் நான் இது எதுக்கு சொல்றேன்னா சின்ன வயசுல பிஞ்சு வயசுல ரசூலுல்லா எவ்வளவு நட்குணத்துடன் நடந்தார்கள் அந்த முகம்மதின் வழிவந்த உம்மத்தினர்கள் என்ன செய்கிறார்கள் நாயும் சலல்லா வழி செல்பவர்கள் பால் குடிப்பதற்காக ஹரிமாநா இடத்தில் வந்தபோது ஹரிமானாய்க்கு ஒரு சொந்த மகனும் இருந்தார்கள் அவருக்கும் பால் கொடுக்க வேண்டும் ரசூலுல்லாவுக்கும் பால் கொடுக்க வேண்டும் இரு மார்பகங்களில் வலுவ பால் குடிப்பதற்குள்ள அமைப்பை ரசூல்ல்லாவுக்காக ஒதுக்கி வைத்திருந்தார்கள் ஹலிவான் ஆகி மறுபுறத்தில் தங்களின் சொந்த மகனுக்கு இடம் வைத்திருந்தார்கள் அதிலேயும் ஒரு சோதனை சில பேர் சொல்வார்கள் மனத்திலிருந்து புழுந்தவனை மாடு மாடு குத்து செல்லி செல்லு அதை பால் கொடுப்பதற்கு அவர்கள் ஒதுக்கி வைத்திருந்த பகுதியோ பால் சுரக்காத பகுதி நிலைகலாயின் சொல்லாவளி தலைவர்கள் அந்த பிஞ்சு வயதிலே பால் பிடிப்பார்கள் அவர்களுக்கு தேவையான அளவு பால் அவர்களின் வாய்ப்புள்ளே போகவில்லை என்பதை அலிமாவுக்கு தெரியும் குழந்தை மீதிருந்த பாசத்தினால் ரசூலுல்லாவின் அந்த முவார்க்கான முகத்தை தன் அடுத்த குழந்தை பால் கொடுக்கும் பகுதிகளை வைத்து அமைப்பார்கள் ரசூலுல்லாவுடைய பொன்னான வாயினால் அதிலிருந்து பால் அருந்த மாட்டார்கள் உலகமே அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா அதனுடைய மீனிங் தெரியுமா அடுத்தவருக்காக ஒதுக்கிய ஹக்கு நமக்கு வேண்டாம் என்றதை பிஞ்சு வயசிலேயே ரசூலுல்லா விரும்பி செய்யவில்லை அல்ல அப்படி செய்ய வைத்தார் பின்னாலே ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு நபி என்பதெல்லாம் அவருக்கு தெரியும் சின்ன வயசிலிருந்தே இணை சிருக் என்பதை நினைக்காமல் அடுத்தவருக்கு அநீதி என்பதை கூட நினைக்காமல் பரிசுத்த உள்ளத்தோடு சூழ்ந்தாவை வளர்த்தான் அந்த நற்குண நாதரின் சற்குண சீலரின் ஒளிவந்த உம்மத்தை நீ அவர்களின் பிறந்த தின விழா எடுக்கின்றாய் நீ இஷ்டம் போல அடுத்தவர்களின் உரிமையை நீ நாசமாக்குகிறாய் உன்னுடைய விழாவுக்காக அடுத்தவர்களை பயமுறுத்தி பணம் வாங்குகிறாய் நீ தெருவிலே அதீஸ் மஞ்சலிஸ் வைக்கப் போறோன்னு சொன்னால் அந்த இடத்துல முஸ்லீம் அல்லாதவர்கள் இருந்தால் அவர்களை கூட நிந்திக்கிறாய் அவர்களுடன் சந்தைக்கு போகிறாய் அது மட்டுமல்ல எங்கள் ஆட்கள் மையத்தோடு போகிற எல்லாரும் டிராபிக் ஆவி டிராபிக் ஓஐசி ஆவி டிராபிக் சாஜன் ஆவி அதை கரிமா சொல்லு கொண்டு போடா தொடங்கி இவரை போற போற பஸ் எனக்கு நினவு எனவும் மக்கத்துள்ள ராஜாட மையத்தை வருடம் விட்டுக்கு அனுப்பி அதை கொண்டு போறேன்னு சொல்லி அருமையான நண்பர்களை நம்முடைய நடத்தையால் நம்முடைய செயலால் அடுத்தவர்களுக்கு துன்பம் மருவாக இருந்தால் நான் முஸ்லிம் அல்ல ரசூ செல்லா உலக செல்வர்கள் சொன்னார்கள் யாருடைய வார்த்தையால் செயலால் அடுத்தவர்கள் சந்தோஷம் பெறவில்லையோ கஷ்டப்படுகிறார்களோ அவன் முஸ்லிம் அல்ல என்றார்கள் எங்கள வார்த்தையால் கூட அடுத்தவருக்கு எந்த துன்பம் பெறக்கூடாது இதைதான் அந்த மாண்புமிகை நற்குணன் படைத்த முகமது சல்லுல்லா அலே செல்லம் உலகத்துக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் அந்த ரசூ செல்லுல்லா உரைய தலைவர்களின் நல்ல குணத்தால் தான் இரும்பு இதயம் படைத்த உமரும் இஸ்லாத்திலே இணைந்தார் பெரும் செல்வந்த குடும்பத்திலே பிறந்த முசாமி உமையரும் இஸ்லாத்திலே இணைந்தார் அபு ஜெயலுடன் கைகோர்த்து நின்று மக்காவையே உசுப்பிக் கொண்டிருந்த ரசூலுல்லாவின் சிறிய தந்தை ஹம்சாவும் இணைந்தார் ரசூலுல்லாவுடைய நல்ல குடம் சல்லா ஒளி செல்லும் மக்களுக்கு நல்லதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அல்லாவுடைய நபியாக வந்தார்கள் உலகத்திலே பல இன்னல்கள் வந்தது அந்த இன்னல் வந்த போதெல்லாம் நடிகர் நாயகின் சல்லா வலி செல்லம் அமைதியுடன் அல்லாவிடத்திலே முறையிடுவார்கள் ரசூர் உள்ளாவிடத்தில் நல்ல பழக்கம் அல்ல சொல்லிக் கொடுத்த நல்ல பழக்கம் அல்ல சொல்லிக் கொடுத்த நல்ல பண்புகள் ரசூர் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு அபு லகவுடன் பகமை இருந்தது போல அவனின் மனைவி உம்மு ஜமீல் என்பவளும் ரசூலும் தாக்கு பல தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்தார் உம்மு ஜமீல் இதெல்லாம் எங்கன்னே தெரியாது எம்ஜிஆர்ட புண்டாடி தாரு சிவாஜியிட பொண்டாடி தாரு ரஜினிகாந்த பொண்டாடி தாறு சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்றார்கள் சரியான இன்டெலிஜென் வை சன் இஸ் இன்டெலிஜன் சரியான புத்தி உள்ளவன் இந்த மகன் என்ன சென்ன குடும்பத்துடைய வழிவாந்த சென்னானா இல்லாத பேரை பச்ச பிள்ளை அடிச்சு சென்ன மாதிரி சொல்லிக் கொடுக்குறாரு இந்த காலத்து பிள்ளைகள் இன்டெலிஜென்ட் இன்டெலிஜென்ட் மீனிங்கே தெரியாது சமுதாயம் ால் உனக்கு உதவி செய்வன் யார் என்று கேட்டால் அந்த பிள்ளை சொல்ல வேண்டும் அல்வா தவற செய்யும் போதை அந்த பிள்ளை இன்டெலிஜென்ட் என்றால் உனக்கு உதவி செய்வன் யார் என்று கேட்டால் அந்த பிள்ளை சொல்ல வேண்டும் அல்வா தவற செய்யும் போதே அந்த பிள்ளை சொல்ல வேண்டும் அல்லா பார்த்துக் கொண்டின் திரியர் அவன்தானின் செலிஞர் எனவே ரசூல் சல்லாவு செல்லும் அவர்களுக்கு இப்படி பல தொல்லைகள் இருந்தது திடீரென ஒரு நாள் ரசூல் சல்லுல்லாலை செல்லும் நோய் வாய்ப்பட்டு படுக்கைக்கு போய்விட்டார்கள் அந்த நோயின் காரணமாக பல நாட்கள் ரசூல் சல்லா வரை செல்பவர்கள் அவஸ்தைப்பட்டார்கள் தொடர்ந்து மூன்று நாட்களாக தகச்சத தொலைகைக்கு கூட ரசூல்ல்லாவா எழும்ப முடியவில்லை அது மாத்திரமல்லாமல் பதினைந்து நாட்கள் தொடர்ந்து ஜிபிரில் அலைசலாம் அவர்களும் வரவில்லை வகி கொண்டு வரவில்லை ரசூல் சலுல்லாவுளி செல்லும் இந்த அவஸ்தையுடன் இருந்தபோது உம்மு ஜமீல் என்பவள் அபுல் அகமுடைய புண்டாட்டி ரசூல்ல்லாவை பார்க்கவாராள் நோய்வாய்பட்டிருந்ததை பார்க்க வரவில்லை அவள் ரசூல்ல்லாவை இன்சாய்க்கு பண்ணுவதற்காக அவமதிப்பதற்காக வர்றாள் பார்த்து கேட்டார் யா மகம்மத் சைத்தான மூன்று ஐயாமில் உன்னுடைய சைத்தானை உள்ளிடத்திலே பல வந்ததை நான் பார்க்கவில்லை உன்ன சைத்தான் உனகிட்ட மிச்சல வயல்ல போல என்று சொன்னார்கள் யார்? ஜிபிரில் அலை சலாத் ஜிபிரில் அலை என்றார்கள் இந்த புதுசா ஒரு மடயம் பொஸ்தம் அடிச்சிருக்கிறான் தமிழக ஸ்தாதகர் அமரட்சி தாமத் பரக்காத்தம் ஒரு ஹிந்து சொல்லி நவுது பில்லாஸ்மி அவனை பிடிச்சு நான் கடிச்சிருப்பேன் பொஸ்தத்தில் பேர் அட்ரஸ் இல்லை அட ஜிப் அலை உம்மு ஜமீல் அபுஜெயில் புண்டாட்டி சைத்தான் என்று சொன்ன இந்த மாமேதைகளை அப்படி சொல்வது என்ன ஆச்சரியமா அபுல் அஹபு பாட்டி இருந்துக்கிட்டு தான் இருப்பா உன்மு ஜீலுடைய குடும்பம் அது உன்பு ஜபீலுடைய குடும்பம் அந்த புஸ்தத்துலதான் தாலீம் புஸ்தத்து எழுதியிருக்கிறான் பன புஸ்தம்னு சொல்லி தாலீம் வாசிக்கிறானோ பள்ளியில் இன்னைக்கு எவ்வளவு பேர் சிரித்து இருந்தாங்க அதுக்கு எழுதிக்கான் தபிக் கூட்டம் ஒரு பல புஸ்தம் வாசிக்கிறாருன்னு சொல்லி நான் சொன்னேன் அவன் பன்சலையில வளர்ந்தவன் சொல்லி பன் சொல்ல வளர்ந்தவனுக்கு என்ன தெரியும் பயம் மட்டும்தான் தெரியும் ஆனால் அங்கேயும் நல்லது சொல்லிக் கொடுக்கின்றார்கள் எனவே இந்த வெளிநாட்டிலிருந்து வர்றவர்கள் எல்லா ஆண்களும் சரி பாசியம் என்று சொல்வது அது பாவிப்பதற்கு அனுமதி இல்லை அத்தர் அது சுண்ணர் ஆனால் பெண்களுக்கு அது பாவிக்க அனுமதி இல்லை தன்னுடைய கணவனோடு இருக்கும்போது அவர் விரும்பி அதை அவள் பூசிக்கொள்ளலாம் இப்ப டிரெஸ்ஸிங் டேபிள்கிட்ட போனால் இந்த பெயிண்ட் ஷாப்ல காடு ஒன்று தாராமோ உங்களுக்கு என்ன வேணும் நமஸ்டன் ஓணுமா எனாமல் ஓணுமா இது நல்லம் டார்க் பிங்க் ரிகி இது ப்ளூ ரிகின்னு செல்ற மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள்கிட்ட போனால் சவு பீகி கருப்பீகி பச்சை எல்லாமே என்னன்னா வெளியூர்ல இருந்து ஓனாது எனவே நபிகள் நாயகம் செல்லுள்ளாகும் அடிவு செல்லவர்கள் நமக்கென்று சொல்லி தந்த பண்புகளை நாம் நம் வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அவர் சொன்னார் இந்த மாதிரி இந்த பர்ஃபியூம்ஸ் அடிக்கிறதும் மாட்டேன் கெட்ட புஸ்தகங்கள் வாசிக்க மாட்டேன் அதேபோல மியூசிக் கேட்க மாட்டேன் அதேபோல மோசமான பாடல்கள் கேட்க மாட்டேன் என்று நான் உறுதி கூறுகிறேன் என்பதுதான் அந்த அந்த அட்டசி என்று செல்லக்கூடிய பனையில் வருது அப்ப குரான்ல அல்ல எவ்வளவு சொல்லி தந்திக்கார் ரசூலும் எவ்வளவு சொல்லி தந்திக்கார் அப்ப அவனும் எடை போடுறான் அவன் சொன்னான் எங்களை வழிமுறையிலேயே இது வாங்கி சொல்லியிருந்தால் உங்களை குரான் எவ்வளவு செல்லிக்கும் இந்த கொஞ்ச நேரம் உங்களை கொண்டாந்து ட்ராப் பண்றதுக்கு உங்களோட கூட வர கிடைச்சத்துல நான் எவ்வளவு மார்க்கத்தை பத்தி தெரிஞ்சு கொண்டேன்னு சொன்னான் எனவே பண்பு கெட்டால் ரசூல்லா சொன்னார்கள் சீரழிவிங்க நம் பகலோ மரத்தமர் சத்தும்பியுமா அந்த குரானையும் ஹதீசையும் நீங்க இருக்க பிடிச்சு கொண்டால் வழிகட்டு போக மாட்டேங்க நாசமா போக மாட்டேங்க பிடிச்சுக்கோங்க குரான் இருக்கே நற்குணம் படிக்கிறது எனவே ரசூல் சல்லா அலைசல் அவர்களுக்கு அல்ல குணம் படித்து கொடுத்தது குரான் மூலமாக இப்போ சைத்தான் உனிட்ட வரல என்று செல்லி ரசூல்லா கிட்ட செல்லவே ஜிபினியில் அலை சலாத்த நினைச்சி அந்த பொம்பளை ரசூல்லாக்கு சரியான கவலை நாயும் சொல்லி செல்லும் அழுதார்கள் அல்லாவிடத்தில் முறையிட்டார்கள் எனக்கு எந்த சோதனை நீ என்னையோட கோவமா என்னை கைவிட்டு விட்டாயா ஒரு பொம்பளை ரோட்ல போற பொம்பளை அப்போலாவுடைய பொண்டாட்டி என்னைய பார்த்து ஆண்டு உனையை கைவிட்டுதான் உனக்கு வழி கொண்டார் அவர் செய்தான் அவரும் வரல இப்ப உனக்கு விளங்குதான் செல்லி கேவலமா பேசக்கூடிய அளவுக்கு ஏந்த நிலம் ஆயிருச்சே என்று ரசூல் செலவு சொல்லுகிறார்கள் எல்லாத்தமா இருக்க அந்த ரசூ ஒரு அத்தியாயத்தின் மூலமாக அழைத்தான் والليل إذا سجى ما وداك ربك وما قلا وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فتر الله ألم يجدك يتيما فعاوى ووجدك ضالا فهدا ووجدك فاغنا اليتيم فَلَا تقحر وأمّ السائل فَلَا السَّائِلَ அம்மல்யாத்தர் பலா தன்ஹர் அம்மா திரப்பிஸ் ஒல் லைலி இதா சஜா காளையானதும் காளையானதும் பகலுக்கு முன்னே ஏற்படும் முற்பகலின் மீதி சத்தியமாக இன்றும் இரவு வந்தால் இருள் சூழ்ந்து கொள்ளுமே அப்படியான இரவின் மீதி சத்தியமாக மாவத்தாக்க ரூக்கோமாக்கதான் நபியே நீங்கள் இணைப்பது போல அல்லாஹ் உங்களுடன் கோபிக்கவும் இல்லை உங்களை கைவிடவும் இல்லை நாயகமே நீங்கள் நினைச்சது போல உங்களோட நாங்கள் கோபமும் இல்லை உங்களை நாங்க கைவிடவும் இல்லை தாரும் செல்றத நம்பிக்கொண்டு நீங்க அவசரப்படவானா செல்றவன் பலதும் செல்லுவான் பேசுறவன் பலதும் பேசுவான் உங்களை நாங்க கைவிடல மா வந்தா கரப்புக்கோமா பதா உனல் ஆகிரத்து கையில் உள்ள கமினல் உள்ள உங்களுக்கு இப்ப பார்க்க பின்னுக்கு இன்னும் நல்ல காலம் பிறக்கும் நல்ல காலம் புறக்கும் என்று சொல்லுவதற்கு தகுதி அல்லாது மட்டும்தானே எங்கனா ஊட்டு வாசல வந்து உடுப்பாலும் சரியா உடுத்த அவட மூஞ்ச பார்த்தாலும் கட்சி கிடைக்காது படுத்துக்கொண்டிருந்து ஒன்னு ஓட்டி வந்து முன்களவை தொடர்ந்து ஒரு மோழி மந்தாலும் வீட்டுல உட்கார வைக்க மாட்டா வாங்க அம்மா வாங்க அம்மா வாங்க நல்ல காலம் புறக்கணும் சொல்றான் அவசியம் என்ன சரியாய்க்கின்றா கேளு கேளு கேளு கேளு உட்காரவை உட்காரவை நல்ல காலம் பிறக்குன்னு சொன்னான் அடுத்தவனுக்கு உடுக்கடிச்சு நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்ற இவளுக்கு ரோட்ல உட்காரத்துக்கு ஒரு இடம் இல்லாம தெரியுதாலே இவன் என்ன நமக்கு நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்றதுன்னு யாவனா யோசிக்கிறானா சில பேப்பர்ல போட்டி யான் விரும்பியவரை அடைவதற்கு உங்களுக்கு பிரைஸ் நம்பர் கிடைப்பதற்கு எங்களை அணுகுங்கள் ஏப்பா、அவனுக்கு நம்பர் கிடைச்சா தெரிஞ்சா பஸ்ட் செகண்ட் தேர்டு செனசிலி தேகி எல்லாமே அவன் அடிச்சுக்கணும் இல்லையா முன்னூறு ரூபா நமக்கிட்ட வாங்கி பஸ்ட் பிரைஸ் நம்பர் இதான்னு எழுதி கொடுப்பானா இத போய் வேலை எடுக்கட்டு உட்கார்ந்து வருத்தேன் உண்ணா நம்பர் டிக்கெட் இதுல இந்த மாதிரிதான் வருமாம்னு சொல்லி எழுதியே தந்திக்காரன்னு வாங்கிட்டு வரானே இவனோ போல ஒரு பேப்ப உலகத்தில் இருப்பானா இப்ப சிந்திக்க இன்னா இந்தமத்தினால் எப்பவர்மெண்ட் அல்லாவுதான் தெரியும் அவர்கள் மழை எப்பொழுது எங்கு பொழியும் என்பது அல்லாவுக்குத்தான் தெரியும் மாப்பிள்ளாம் வைக்கில் இருக்கும் குழந்தை ஆழா பெண்ணா என்பதும் அவருக்கே தெரியும் உமா ததுரை நசும் பாதா தச்சி போகாதா உங்களுக்கு நாளை என்ன நடக்கும் என்பதும் அல்லாவுக்கு தான் தெரியும் ததிரி நர்சும்பி ஐ அருளின் தமூத் நீங்க எந்த பூமியில மூத்தா போவீங்கன்றதும் அல்லாவுக்குதான் தெரியும் எனவே அல்லா சொன்னான் உனல்லாகிற தொகையிலுள்ள கமினல் உள்ள உங்களுக்கு இப்ப காற்றும் பின்னுக்கு நல்ல வரகட்டான வாழ்க்கை கரப்புக்கு பத்திரம் தான் அல்ல உங்களுக்கு தருவான் பின்னுக்கு போ உங்களுக்கு உதவி செய்வான் தருவான் நீங்க புள்ளி சட்டிஸ்பை முழுமையா திருப்தி அடையிற அளவுக்கு தருவான் உலகத்தில் தாராளம் தாரண்டாலும் நாங்க திருப்தி அடையிற அளவுக்கா தருவான் உலகத்தில் எவனாலும் எங்களை தாரண்டு சொல்லி நாங்க திருப்தி அடையிற தருவான் சாப்பாடு கொடுக்குறான் அதுக்கு பேர் மிஸ்கின் சாப்பாடு சாப்பாட்டுல நான் கேள்விப்பட்டிங்க நாலடி சீரி சாப்பாடு உரியாதி சாப்பாடு இருக்கு நூடுல் சாப்பாடு இருக்குது சாப்பாடு சாப்பாடு சிலோடல தான் வெள்ளிக்கிழமைக்கு பத்து பேரை ஊர் அறிய ஊர் வளமாக சும்மா பள்ளிக்கிட்ட இருந்து கூட்டுவார் அதுல உட்லாம் ஒருத்தர் உட்கார்து இல்லை ஏன்னா மிஸ்கின் சாப்பாடு அவங்க எல்லாத்தையும் வேற வச்சுட்டு இவங்க எல்லாரும் வேறு நபிகள் சலுல்லா உரையவர்கள் மிஸ்கீன் நாமும் மிஸ்கீன் அல்லாஹும் யார் உலகத்தில் என்னை ஒரு மிஸ்கீனாகியுமே வாழ வைப்பாயார் என்ன ஒரு மிஸ்கின் ஆகவே நூச்சாக்குவாயார் வாஷூர் நீன்ரத்தில் மசாக்கி கேமத்து நாள் மிஸ்கின்களுடைய செக்ஷன்லே என்னை எழுப்பாட்டுவாயா என்றார்கள் இவன் மிஸ்கின் உங்களுக்கு சாப்பாடு போட்டு செல்லாம் பத்து மிஸ்கின்களுக்கு நாங்க ஒவ்வொரு வெள்ளிகளிலும் கொடுத்தே வரும் எப்படி ஒன்னாவது பரப்பு கல்யாணம் வச்சாதோட கை கழுவிட்டு எழுப்பிட வேண்டியதான் திந்துட்டு மிஸ்கின்களும் அல்லாட கிருப்பியை கொண்டு பள்ளி டும்மா கொடுத்தாலும் தின்வானோ இமாமையும் தின்வானோ மெம்பரையும் தின்வானோ பசி பசி பாவம் அப்போ தின்னுவண்ணி இப்படி எட்டி பார்த்த அர்த்தம் இன்னும் தேவை என்று அவர்களின் திருப்திக்கு தான் கொடுக்கவே இப்ப சொல்றாரு என்ன என்ன உழவர்கள் கொடுத்து போதாவா இதுதான் கூப்பிடலாம் முழுவல வந்தா போதவே உழவு ஜன்னல் கம்பியும் தின்ன பார்ப்பீங்க கையை கழுவுங்க அடே இப்படி இப்படி சாப்பாடு கொடுக்கணும்னு யார் அடிச்சா அல்ல அவங்க ஜில்லி சொல்லுகின்றார் லாத்து புத்திலு சத காத்திக்கும் சத காத்திக்கும் பில்மண் நிவல் மோசமான வார்த்தைகளை சொல்லி அவங்களோட உள்ளத்தை புண்பத்திரத்தை கொண்டு உங்களோட சதக்கால வீணாக்கிக் கொள்ளவானாம் தாரிக்காலம் கொடுக்க இயலாட்டி துவாச்சி வாப்பா மன்னிச்சுக்கோங்க வாப்பான்னு சொல்லுங்க வெள்ளிக்கிழமை உங்களுக்கு இருபத்தேழு வந்தாங்க வந்துருவி கிடைகளை தின்னா போங்க ரூபா கொடுக்குறான் கொடுத்தது ஒரு ரூபா சென்ன பேச்சு ஒரு லட்சம் ரூபாய் பேச்சு ரசூல் சவந்தாவளி செல்லம் கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள் எப்பயாவது ரசூலுல்லாவுடைய கையில் இல்லாட்டி யாராவது வந்து நின்றால் நபிகள் நாயம் செல்லும் சொல்வார்கள் அல்லா உன்னையும் என்னையும் சீமானாக்குவானாக என்பார்கள் வந்தவருக்கு தெரியும் அர்த்தம் என்னையும் உன்னையும் சீமானாக்குவானாக என்று சொன்னார் ரசூலுல்லாவின் கையில் ஒன்று வில்லை போன்று தெரிகிறது என்று போயிடுவார் அவ்வளவு அன்பான பண்பான வார்த்தை நாங்க கொண்டாடுறோம் ரசூல் உள்ளாவுக்காக செல்றோம் சின்ன சின்ன விஷயத்தில் நாங்க ரசூல் பண்பை விட்டு அகண்டு போறோம் அவ்வளவு பெரிய உமரலி எல்லாம் ஒருத்தனை சொன்னார்கள் பொண்டாட்டி பிள்ளையை விட ஏந்த சொத்து செல்வத்தை விட உங்களை முகமது வச்சிய சொன்னார்கள் பொய் உமர் சொல்லாம் நாயகமே இல்ல நீ இன்னும் வரல இன்னும் சரியா வரல யார சொல்லாம் ஏஞ்சாயி புள்ள ஏண்ட சொத்து செல்வம் ஏண்ட உஷரு அதை விட உங்களோட பேர் முகமது நவ் யுவா கரெக்ட் இப்பதான் இப்பதான் நீ சரியான முகமது உங்க உஷரை விட நான் என்ன அங்கிருக்கிறது தாரடையோ முறையை பின்பற்றி அடுத்த நாளை உடை மாற்றுகிறார் நடை மாற்றுகிறார் உருவம் மாற்றுகிறான் ரசூலுல்லாவை பின்பற்றி தாடி வேண்டு சென்னால் தாடி தாடி செஞ்சு அதுக்காக செல்ல ஒன்றுமில்லை அது அர்த்தம் செல்ல ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை அது ஒரு சிரிப்பு நான் சமீபத்தில் கல்யாண ஊடுனுக்கு போயிருந்தேன் தபிக்காரம் கூட கல்யாண ஊடுன்னா மலக்கு மாதிரி இறங்கி அர்த்தம் சாப்பாடு வரும் பொண்ணு வரும் மாப்பிள்ள வரும்னு சின்னிட்டு போவானுங்க இதுக்குன்னு வேற ஏதாவது இருக்குதா இதான் உடுப்பு உடுத்துட்டு போய் நிற்கிறோம் தலப்பாவம் வேற கட்டிக்கிட்டு ரெண்டு பையனுங்க சிரிச்சானுங்க நம்மளை பார்த்து அதோடைய சிரிப்புடைய அர்த்தம்னா இது கல்யாண உட்டிங்க வந்தீங்க வச்சனமா என்று சொல்லி நான் பாட்டு சாரமே மவுது பொழுதுட்டோம் இல்லை அது மீறி அதுவும் சரியாத சிரித்தார்கள் என்று எனக்கு புரிந்தது இந்த உடுப்ப கண்டல் இதெல்லாமா கல்யாணம் விட்டு கொடுத்துட்டு வாருன்னு சொல்லி எனக்கு விளங்கி தந்திரமா கேட்டேன் தம்பி கல்யாண உட்டுக்கு தான் வர்றீங்க வர்றதோட வர்றதா இந்த ஷர்ட்டை கொஞ்சம் அயன் பண்ணி உடுத்துக்கிட்டு வந்தா என்ன அவர் சொல்றாரு இதை ஹேண்ட் பண்றது இல்ல சுருக்கம் இல்ல இது பெகி என்னப்பா சேட்டை பார்த்தாலே நமக்கு வெக்கமா இருக்குது சுருங்கி சுருங்கி போயிருக்குது அதுக்கு பேர் நாகரிகமா சுண்ணத்துக்கு பேர் அலங்கூடமா உருப்படமா இந்த சமுதாயம் ரசூளுந்தாட சுண்ண தொண்ட நிறைவேற்றனாங்க ரெடி இல்லை அதுக்கு என்ன சொல்றோம் இப்ப என்ன வயசா போய்த்திருச்சு தாடிவிக்கிறது தலப்பா கட்டுறதுக்கு நாங்க என்ன வயசா போய்த்தோம் அதெல்லாம் அந்தந்த பருவத்துக்கு வரும்போது இல்லை ரசூலுல்லாவுடைய சொன்னத்தென்றால் உயிரையும் கொடுக்க வேண்டும் குழந்தைகளை பழக்க வேண்டும் வீட்டிலே அந்த சூழலை கொண்டு வர வேண்டும் அதுதான் சொன்னல் அதுதான் அந்த மீது உள்ள மக்கப்பன் உமருக்கும் சொன்னார்கள் நீங்க இன்னும் சரியா என்ன பாலோ பண்ணல என்று நீ எப்படி மோபத்தில் செல்லேன் எனவே ரசூலுல்லாஹி சலுல்லாஹு அழைவு செல்லும் அவர்கள் ஏழைகளை விரும்பினார்கள் ஏழைகளாக இருக்க விரும்பினார்கள் ஏழைகளோடு நாளை வறுவையில் எழும்ப வேண்டும் என்று விரும்பினார்கள் எனவே நம்முடைய தர்மங்கள் அடுத்தவர்கள் உள்ளத்தை புண்படுத்துவதாக அமையக்கூடாது அதில் கூட எவ்வளவு பண்பு நேற்று இங்க பயான் பண்ணிட்டு போயி நம்ம முதுவும் நம்மது பார்க்க முடியாதுங்க முதுவும் பார்க்க முடியாது வீட்டுல போய் பார்த்தா தான் சப்ஜெக்டே விளங்கிச்சு இந்த சேர்ல நேற்று ஏதோ திடீர்னு ஸ்கூல்ல இருந்து தூக்கிட்டு பல நாள் ஸ்கூல் இல்லாதனால புட்டுவோமே அப்படி இருக்குன்னா பிள்ளைங்க எவ்வளவு தூசி பிடிச்சிருக்குதோ தெரியல அதுல தூசியெல்லாம் நம்ம ஜுப்பாவில் ஒட்டி இந்த வேர்வையோட வேர்வையா சங்கமமாகி அது சமரடிச்ச மாதிரி இருந்துச்சு அதை போய் கழுவ முடியாம வீட்டுக்காரன்னு சொல்லிட்டா டோபிக்கே போட்டலாம்னு சொல்லி அப்ப நாங்க ஒரு அர்த்தம் நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போனதுக்கு ஒரு அடையாளம் இதை பார்த்து இந்த தர்மம் விஷயத்துல கருமமான வேலை செய்யறானுங்களே ஞாபக எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நிறந்தது உடனே ஆள் வந்துருச்சு ஷர்டோட ஷர்ட் டாக்குமெண்ட் வசதி வந்தோம் ஒருத்தக்காத்து கொடுத்திருக்கான் இந்த தக்காத்து மாறி சும்மா அப்படியே பத்து ரூபா ஐம்பது ரூபா இருபத்தஞ்சு ரூபா மாத்தி ஐம்பது சார் ஒருபா கொடுத்துட்டு கண் கட்டி வித்த சாய் பாபா தாலி அனுப்பிச்சு கொடுக்குறானா இல்லையா மேல இருந்து அது மாதிரி தக்காத்து கொடுத்த நினைக்கலாம் அதெல்லாம் ஒரு பெரிய பாடப்பா அதுக்கெல்லாம் அட்வைஸ் ஒவ்வொரு வசதி படிச்சவனும் என்ன பண்ணணும் ஆளுங்களோட பிரெண்ட்ஷிப் வைக்கணும் இது மாதிரி விஷயங்களை அவங்கள்ட்ட கேட்கணும் ரோட்ல போற வர்றவங்க அட்வைசரா இருக்கணும் பணம் வேலை செய்யறவர்களுக்கு அட்வைஸ் பண்றா செய்யலாம் அப்படி எனவே அந்த மாதிரி தக்காத்து கொடுத்த இடத்துல முதலாளி சுல்லதிகாரி எல்லாம் போலில்ல நிப்பாட்டு போல நீ பாட்டி தான் கொடுக்கணும் மேலாணி வருவாரு திரும்பி திரும்பி சிக்யூரிட்டி கார்டு இருக்கிறான் மோனாலி சும்மா இருந்தாலும் அவன் விட்டு நாய் சும்மா இருந்து பாருங்களே அது மாதிரி அவன் காக்கா பிடிப்பான் துற நல்ல ஒரு ஐடியா உண்டை என்னடா அந்த சிங்கத்துக்கு நிறைய செல்லிச்சுதான் கதை இந்த போகுக்குள்ளே நாங்க என்ன சரி ஒரு பெயிண்டோன்னு கையில பூசிக்கொள்றேன் தெரியாமதிரிச்சோடும் என்ன எடுத்துக்கணும் போகுல சரி போவா பாடு செல்லி முதுகுல வச்சிடணும் அப்ப அவருக்கு தெரியாது வந்தா அவர் அம்பிடுவார் நேர்ம மாட்டு மோதலாளிக்கும் நல்லா பட்டுச்சு ஜாலி ஐடியாடா பிறவுனுக்கு மந்திரி ஹாமான் அந்த மாதிரி உடனே என்ன பண்ண கொடுக்கிறது எவ்வளவுங்க ஐம்பது ரூபா நம்மளப்ல ஐம்பது ரூபா போற நேரமே தேர்ட்டி தேர்ட்டி அனுப்பலாம் போன பின்னாடி ஒரு மையால அடையாள போட்டதே தெரிய வந்துச்சு அதுக்கு போய் சவுகாரமும் ரின்சோ எல்லாம் வாங்கிட்டா நாற்பத்தி அஞ்சு அதுக்கே போயிடுச்சு அஞ்சு ரூபா மிச்சம் இப்படி ஒரு காசு கொடுக்கணுமா இப்படி ஒரு காசு கொடுக்கணுமா அதனாலே தர்மம் கொடுக்க வேண்டும் செய்யக்கூடாது அடுத்தவரின் உள்ளத்தை புண்படுத்தக்கூடாது இது சொல்லி தந்தவர்கள் தான் நாங்கள் கொண்டாடும் நதிகள் நாழிகம் நாம் விழா அந்த உத்தம தூதர் நாம் போச்சு புகழும் அந்த நல்ல மனிதர் ஆம சலுந்தாவளி செல்லம் எனவே ரசூர் சலந்தாவளி செல்லம் எல்லா இடத்துல முறையிட்ட போது எல்லாம் சொன்னான் உங்களை நாங்க கைவிடவும் இல்லை உங்களோட கோபமும் இல்லை இப்ப எவ்வளோ இதுக்கு போறோம் நல்லா நாங்க உங்களை தருவோம் எப்படி மிஸ்கின் சாப்பாட்டில் கையை கலவித்து எழுமிப்போம் என்று செல்ற உங்களுக்கு திருப்தி வார வரைக்கும் தருவோம் உலக சோப்பை ஒத்திக்கிறப்ப இப்ப எல்லாம் சென்றான் சரி நாங்க உங்களை கையிட்டுட்டோம்னு நினைச்சுக்கொண்டு நீங்க கவலைப்படுறீங்களே நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க நபியே நீங்க எத்தையும் ஈந்த உங்களை நாங்க ஒரு வசதி உள்ள ஒரு ஆளா நாங்க ஆக்கல உங்களை நீங்க ஸ்டார்ட் எப்படி பால் குடிச்சி தூக்கிட்டு போறதுக்கும் ஆள் இல்லை அதுல இன்னொரு விஷயம் பால் கொடுத்து ரிட்டர்ன் கொண்டாந்தாங்க அக்காவுக்கு ரசூல் சலல்லா அவரை சிலத்தை கொண்டாந்து மக்கள் ஒரு தெருவுல வச்சுட்டு அதிகமாக இவங்க போனாங்க திரும்பி தெரு ஞாபகம் இல்லை எங்க பிள்ளையை வச்சும் ஞாபகம் இல்லை ரசூல்லாவுடைய பெரிய அப்துல் முத்தலீஃப் ஆள் போட்டு தேர்ந்தார் என்ன தமிழர் பிள்ளையை தேர்ந்தெடுக்கணும் எங்கே கொண்டாந்து ஆள் எல்லாரும் போட்டு எவ்வளவு கஷ்டத்தோடு வளர்ந்திக்கிறார்கள் எவ்வளவு எத்தி மறந்திருக்கிறார்கள் எவ்வளவு தடுமாறி இருக்கிறார்கள் அதோட சில பேர் தப்சீர்ல வருது சில பேர் பேசிக் கொண்டாங்கோ ஷாம் ரோட்ல போய்த்து பார்ப்பமாட் அது இங்க மட்ட குளியில ஷாம் ஷாம் ரோட் அப்ப சில பேர் சொன்னா எனக்கும் மண்டையை படுது அப்படி பேத்து பார்த்தா நல்லம்னு சொல்லி சஃப்வத்து தபாசீர்ல அதுக்கு விளக்கம் எழுதினாங்கோ ஷாம் ரோட்ல பய்த்து பார்த்தா நல்லம் நினைத்ததுல்லாம் அவங்களோட மூளையில அப்படி போட்டியா அல்ல உதவி செய்யற இதா அதனாலதான் எதை இருந்தாலும் என்ன செஞ்சாலும் எல்லாம் அல்லாண்டு செல்லும் அப்ப உலகத்தில் என்ன செல்லும் சரியான மூட காரணம் அவன் அவனை நரம்பெல்லாம் மூடவன் பேசினான் நிக்க அப்ப நரம்பெல்லாம் மூளை சென்ன இஸ்ராயல் இஸ்லாம் வரை கூட அதே இல்லவா அப்புறம் மூலம் மூளை இல்லவா அல்லாதான் தெரிவிக்கணும் அல்லாதான் படிச்சு தரணும் அல்லாதான் அறிவாளன் ஆற்றல் உள்ளவர்கள் எனவே ஓடினார்கள் ஷாம் ரோட்ல பார்த்தால் குழந்தை அப்படி இருக்கு வந்தாரு அல்ல இந்த ஆயத்துல செல்றா உங்களை நாங்க சின்ன வயசுல அதுக்கு ஒரு ஆளை செக் பண்ணி உங்களை ஹெல்ப் பண்றது வழி செஞ்சோம் தா நீங்கள் வழி தெரியாமல் தடுமாறி இருந்த போதை நாம் வழி காட்டினோம் என்பதை ரசூலா வழி கேட்டு போயிட்டாங்கன்னு அர்த்தமல்ல இந்த ரோட் தெரியாம எங்கன்னா வச்சாலும் தெரியாம இருந்துச்சு அதனால மறுப கொண்டு வந்து சேர்த்தது அல்ல சொல்ற நாங்கதான் ஜத கா இலன் பாகுதான் நீங்க வசதி இல்லாம நீங்க உங்கள்கிட்ட வசதி இல்லாத சுட்டி எல்லாரும் உங்களை காலை போட்டு மிதிக்க பார்த்தாங்க அந்த நேரம் நாங்க உங்களை கதிஜா நாயியோட ஜாயின் பண்ணி கல்யாணம் முடிக்க வச்சு அவங்களோட சொத்துக்கெல்லாம் மீ பொறுப்போடு சொல்லி குறைசிகளெல்லாம் இப்ப முகமதோடு நெருங்கியலாம் அவருக்கு இதுலையும் பக்கப்புக்கு ஆள் வந்துட்டுது கதிஜா நாய் ஐயாங்க என்று செல்ற அளவுக்கு மேல கொண்டாலும் இல்லையா அதான் இதர சூழும்லாவ பார்த்து மட்டுமில்லை இன்றைக்கு பணக்காரர்கள் என்று உயர்ந்த மட்டத்தில் வரப்பவர்களே உங்களுக்கு சொச்சமே தெரியாம இருந்தீங்களே உங்களுக்கு நாங்க லட்சத்தை காட்டில்லையா பத்து ரூபா பார்க்க முடியாம இருந்தியாப்பா ஆயிரம் தால் கட்டு கட்டா தரும்லையா இந்த செட்டு தோளத்தில் இல்லையாப்பா ஒன்னு செவனுக்கு கொண்டு போவோம் இல்லையா இதெல்லாம் சுற்றி தனக்கால் தெரியாமல் நடக்கவானாம் திமிழ் பேசவானாம் உடையோட்ட ஆளுநர் பேசவானாம் வேண்டியவற்ற மாப்பாக சொல்லியால் அடிப்பன் செல்லவானாம் யாருக்கு சொல்லுகிறான் நபிக்கு சொல்லுகிறான் ஆனாம் பேசுவானாம் அந்த கீழே லோ லெவலில் இருந்து மேல் லெவலுக்கு கொண்டாந்து அதே நேரத்தில் ஆக டொப்ளோல இருந்து நினைச்சா விடியல் தேடலு தள்ளி விடுவோம் அப்படி எத்தனை பேர் தள்ளிப்பட்டு அதில் ஒருத்தந்தான் இன்னமும் பூமிக்குள்ளே போரிக்கொண்டே இருக்கிறான் கேமராள் வரையும் இந்த நிமிஷத்திலும் இழுபட்டுக் கொண்டிருக்கிறான் என்றார்கள் ராஹிப் சொல்லா அலை சொல்லம் ஆறும் அல்ல தள்ளிவிட்டான் பெரியவனுக்கான் அவன் முழு சொத்தையும் வழக்கோ சொத்த அல்ல ஒரு அன்மாளில சாவி உண்ட கதையடுத்து சாவி இப்ப அப்படி ஒரு சாவி கிடைச்சால் அதாலே ஆள கொண்டு போடும் அண்டிஜி அப்படியா கொண்ட காரணை என்ன செஞ்சால் ஒரு தட்டு அல்லா தட்டினால் நிலத்துல மட்டும் புடமாட்டான் நிலத்துக்கு கீழே போவான் வைத்திருக்கின்றான் எனவே இந்த செஞ்ச உதவியை ஞாபகம் மூட்டிட்டு ரசூலில்ல சொல்றான் மூன்று உபதேசங்கள் மூன்று உதவிகளை ஞாபகமூட்டி எத்தீமா நீயும் ஹெல்ப் பண்ணோம் நீங்க வழி தெரியாம ஒரு இடத்துல தலைமம் உங்களை கலை கொண்டாந்தோம் வசதி இல்லாம இருந்த உங்களுக்கு நாங்க ஒரு புஷ் ஒன்று தந்தோம் பலாத்தன்னார் ஓஜத கல்லால் பாஜத காயில் பாங்கனா அம்மல் எத்தீம பலாத்தக்கார் ஐ சுட்டி நீங்க எத்தீன்களை விரட்ட வாணம் மோப்பில் அவங்களை விரட்ட வாணம் அருவளோட நீங்க கடிந்து நடக்க வானா நீங்களோ எத்தீ மாதிரி நபி எத்தீங்களோட சண்டை போவானாம் அவங்களை கைவுற்ற பம்ம ஸ்தாயில பகார்த்தார் தாராளம் கேட்டு வந்தால் அவங்களை விரட்ட பம்ம அபின தப்பிக்கு உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாட்டி அவங்களுக்கு அல்லாட நியமத்துகளை பற்றி சொல்லி அனுப்பும் கொடுக்க வேண்டும் இல்லை பாருங்க அல்லாட பெரிய கிருப்ப எங்களுக்கு அல்லா செல்லிய தராட்டி இந்த கண்மாணிக்கு தந்தி தந்தி யான் கையை தந்தி யான் கால தந்தி யான் காலியை நீங்க எப்படியாலும் போறீங்க அதனால் அல்லா கிண்ணும் அதிகமா நன்றி செலுத்துவோம் அல்லா எங்கிட்டாலும் தருவானு சொல்லி இப்படியாலும் செல்லி எங்களே தின்னவாருங்க நாங்க தான் இங்கிறவா உங்களுக்கு எங்களே அறிக்க வாரீங்கன்னு செல்லவா உங்களுக்கு ஏலாட்டி வாயபத்தியோ வாயப்பத்தியோ அல்லாடி நியமத்தை செல்ல ரசூல் சொல்லுள்ளாவுடைய சிலமுறைகளுக்கு பண்பு சொல்லிக் கொடுத்த எல்லா குத்தமாறு பார்த்தாலா அந்த குளாரின் மூலமாக ரசூலுல்லாவின் நற்குலத்தை பாராட்டி புகழ்ந்து உலகத்துக்கு பனை சாற்றிதலாம் அந்த நதி வழியிலே வந்த நாம் நம்மிடத்தில் அந்த நட்குணங்கள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் நல்ல கணவராக நடந்தார்கள் நல்ல வாப்பாவாக நடந்தார்கள் நல்லதோர் பேமிலி மெம்பராக நடந்தார்கள் நல்லதோர் வியாபாரியாக நடந்தார்கள் நல்லதோர் லீடராக தலைவராக நடந்தார்கள் நல்லதோர் ஊழியராக நடந்தார்கள் எல்லாமே என்று சூழ்ச்சலால் சொல்லிக்காட்டினார் நாயனும் அப்படியே நல்ல எண்ணத்தை நமக்கு தந்தருவானாக இப்படியான கூட்டத்தில் பல மக்களுக்கு பிரயோசனம் பெறும் வகையில் இதுபோன்ற ஒரு ஏற்பாடை ஏற்பாடு படுத்தியவர்களுக்கும் அல்லா நல்ல அருள் பாதிப்பானாக வாழ்க்கையில் அந்த நடிகள் நாயகி சல்லா அலிஸ்லம் அவர்களின் நட்பண்புகளை செயலிலே காட்டி செயல்படுத்துவதற்கு அல்லா நம்மனைவருக்கும் அருள் புரிவானாக என்று வேண்டி விடை பெறுகிறோம் மாகர் தவானர் ஹந்திரில் அப்பாலமின்